நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவலும் வெண்டைக்காய் செய்ய தேவையான பிஞ்சி வெண்டைக்காய் கால் கிலோ கடலை மாவுக்கு ஒரு கப் மஞ்சப்பிடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் ஆமச்சூர் பவுடர் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு சீமுறை முதல்ல இந்த வெண்டைக்காயை வந்து டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிட்டு நடுவில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுப்போம் கேப்பு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு போட்டுட்டு அது கூட மஞ்சள் பொடி மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் ஆமச்சூர் பவுடர் சர்க்கரை உப்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம் அது கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் அப்புறம் ஸ்டஃப் பண்ணால் உதிரி கொட்டாமல் இருக்கும் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து இந்த வெண்டைக்காயில் நொடுந்த கேப்பை கட் பண்ணி இருக்கேன் அதில் அதில் கொஞ்சம் வச்சு வச்சு ஸ்டஃப் பண்ணிடுவோம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்டஃப் பண்ண வெண்டைக்காயெல்லாம் அதில் போடுவோம் போட்டுட்டு லீட் போட்டு மூடி வச்சுருவோம் மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது வைகட்டும் வெண்டை உடனே லிட்ட எடுத்துட்டு மறுபடியும் திருப்பி போட்டு அந்த வெண்டைக்காய திருப்பி விட்டோன்னா இன்னொரு சைடும் நல்லா வேந்துக்கும் நல்லா வெந்த உடனே பேலன்ஸ் அந்த கடலை மாவு மிக்சர்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் அது மேல அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டோன்னா அது மேல நல்லா கிறிஸ்பாயிடும் சூப்பர்பா இருக்கும் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சாஃப்ட் வெந்தக்காய் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்